நாமது நமதுணை வானொலியின் பொது அறிவு வணக்கம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச தன்னார்வ தினம் டிசம்பர் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவும் வங்காள தேசமும் கப்பல் செயலாளர் மட்ட கூட்டத்தை தொடங்கின மூன்று கடற்படை தினத்தின் வரவேற்பு விழா புதுடெல்லியில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் 1. இந்தியாவில் முதல் மின்னணு உயர் நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது 2. இந்தியாவில் முதல் மாநில தடய அறிவியல் ஆய்வகம் எங்கு நிறுவப்பட்டது மூன்று எந்த இந்திய மாநிலம் சீனாவுடன் மிக நீண்ட எல்லை கொண்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி